ஞான பிரகாசம் முப்பது பன்னெண்டு பதினேழு தமிழர் வேளாண்மையில் நவீன வேளாண்மையின் தாக்கமும் தமிழக உழவர்களின் தற்கொலைகளும் உழவர்கள்டேருந்து உழவை பிரிச்சது உழவை பிரிச்சு தான் எடுத்துக்கிட்டது நவீன வேளாண்மை விதைகளை பிரிச்சு தான் எடுத்துக்கிட்டது நவீன வேளாண்மை அப்புறம் இன்னும் என்ன செஞ்சதுன்னா தண்ணீரை உழவர்களிடமிருந்து பிரித்தது ஆச்சரியமா இருக்கா தண்ணீர் இல்லாம விவசாயமே நடக்காது இல்லையா எந்த விவசாயமா இருந்தாலும் தண்ணீரை உழவர்களிடமிருந்து வேளாண்மை நவீன வேளாண்மை பிரித்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பசுமாடு இருக்குன்னு வைங்களேன் இந்த உதாரணம் நல்லா உங்களுக்கு புரியும் ஒரு பசுமாடு கன்று ஈந்து அது வரைக்கும் அந்த பசுமாடு கறக்காது சென்னையா இருக்கும்போது கன்று ஈன பிறகு கறக்கும் அந்த கன்று ஒரு நாளைக்கு வேணுங்கிற பால் சுரக்கும் ஒரு வருஷத்துக்கு அந்த கண்ணுக்குட்டி பில்லு பிடிச்சி பில்லு மறந்து போற வரைக்கும் இருக்கும் பால் இல்லையா உதாரணத்துக்கு ஒரு தோராயமா ஒரு கணக்கு வச்சுக்கலாம் ஒரு ஒரு நாளைக்குற மாடு அல்லது ஒரு நாலு லிட்ரு கறக்குற மாடு வச்சுக்கலாம் ஒரு நாலு லிட்டர் கறக்குற மாடு ஓராண்டுக்கு கறக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு மாசத்துக்கு நூத்தி இருபது லிட்ரு மாசத்துக்கு பன்னெண்டு நூத்தி ஆயிரத்தி நானூத்தி நாற்பது லிட்டர் சரியா பன்னெண்டு ஒன் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஆயிரத்தி நானூத்தி நாப்பது லிட்ரு பால் ஒரு வருஷத்துக்கு கறக்குது இந்த ஆயிரத்தி நானூத்தி நாற்பது லிட்டர் பாலம் ஒரு ஆண்டு முழுவதும் உடம்புல சுரந்துகிட்டே தான் இருக்குது அந்த ஆயிரத்தி நானூத்தி நாற்பது லிட்டரு நீங்க எடுத்து எடை வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாட்டோட எடைக்கு சமமா இருக்கும் ஒரு ஆண்டுலயே அவ்வளவு பாலம் மாதிரி கறந்துரும் ஆனால் அவ்வளவு பாலியம் அது ஒரே நேரத்தில் கறக்க முடியுமானா கண்டிப்பாக கறக்க முடியாது அந்த மாட்டோட இடைய விட பாலோட இடை அதிகமாக இருக்கும் அது ஒரு ஆண்டுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும் கண்ணுக்குட்டியும் வளரும் மாட்டோட ஆரோக்கியமும் கெட்டுப்போகாது கண்ணுக்குட்டி மறுபடியும் இன்னொரு மாடாயிடும் அந்த மாடு மறுபடியும் பல கண்டுகளை இன்றதுக்கு தயாராக இருக்கும் இதுதான் ஒரு மாட்டினுடைய நிலைமை இதை அப்படியே நீங்கள் பூமியாக நினச்சிப்போங்க இவன் ஊத்திலேருந்து தண்ணி எடுத்தான் கொழங்குட்டையிலேருந்து தண்ணி எடுத்தான் அப்பப்போ ஊறிக்கிட்டே இருந்தது தண்ணி ஊறுற தண்ணியை மட்டும்தான் இவன் எடுத்தான் அந்த மாடு கண்ணுக்குட்டி மாட்டுக்கிட்ட சொரக்க சொரக்கதான் குடிச்சிது ஒரு மின் ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டாரை வச்சு அந்த மாட்டு கம்பிலிருந்து உறிஞ்சுன்னா என்னங்க வரும் இந்த ஆயிரத்தி லிட்டர் வருமா வராது ரத்தம் தான் வரும் அந்த மாதிரி ஊத்திலிருந்து எடுத்தான் தமிழ் உழமை அந்த பால் பஞ்சமே இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ நவீன வேளாண்மை என்ன செஞ்சதுன்னா மின்சார மோட்டார்களை வச்சு அடாவடியாக எனக்கு வேணும் நீ கொடுத்து தான் ஆகணும்னு உறிஞ்ச இது ஊறி வர்ற தண்ணி எடுக்கல எனக்கு வேணுங்கிற தண்ணியை நான் எடுப்பு பண்ணி எடுக்க ஆரம்பிச்சுது இதனால என்னாச்சு பூமி வறண்டு போச்சு உழவன் தண்ணீருக்காக மின்சாரத்தையும் எந்திரங்களையும் மோட்டார்களையும் மோட்டார் உற்பத்தி செய்யும் கம்பெனிகளையும் அதன் மெக்கானிக்கலையும் பல்வேறுபட்ட தொழிற்சாலைகளை சார்ந்து உழவன் இருந்தான் உழவங்கிட்ட இருந்து தண்ணீர் பிரிஞ்சுது விதை பிரிஞ்சுது உழவு பிரிஞ்சுது இன்னும் என்னவெல்லாம் பிரிஞ்சுது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க நாளைக்கு தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்